அவர்களுடன் நாங்கள் தோழமை கொண்டிருந்தோம் அவர்கள் தொழுது நாங்கள் பார்க்காத ஒரு தொழுகையை நீங்கள் தொழுகிறீர்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அதை தடுத்து இருக்கிறார்கள் அதுதான் அசருக்கு பின் இரண்டிருக்காது